அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து தேசிய மனுவில் இதனால் சிந்தனை தலைப்பு நகைச்சுவை சுதந்திர போராட்டம் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதில் வேவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா மற்றும் பல தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஒரு பேச்சாளர் பேசும்போது வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டை விட்டு மூட்டை முடிச்சுகளுடன் விரட்ட வேண்டும் என்றார் உடனே சுப்பிரமணிய சிவா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று பேசினார் கூட்டம் முழுவதும் திகைத்து போனது சுப்பிரமணிய சிவா தொடர்ந்து பேசினார் வெள்ளைக்காரர்களை நாம் மூட்டை முடிச்சுகளோடு விரட்டக்கூடாது மூட்டை முடிச்சுகள் நம்முடையவை அவர்களை வெறும் ஆட்களாகத்தான் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்றார் திகைத்து போயிருந்த மக்கள் பெரும் ஆர்வாரம் செய்தனர் ஆம் உதடுகளோடு மட்டும் உறவாடி மறைகிற நகைச்சுவை மேலோட்டமாக இருக்கின்றது உள்ளத்திலும் ஊருவி பாயும் நகைச்சுவை ஆழமானது மட்டுமல்ல அது முளைத்து வேர்விட்டு வேறு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் கிளைவிடவும் வழிவகுக்கும் சிந்திப்போம் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய பேச்சுக்களிலும் இத்தகைய நகைச்சுவை உணர்வோடு கூட சிறந்த பேச்சுக்களை பேசி ஆழமான கருத்துக்களை மக்களிடம் சென்று விதைப்போம் நன்றி